வேலூர் முத்து ஆனந்த் அவர்கள் எழுதிய கவிதை நீ வந்து அமர்வதற்காகத்தான் என் இதயம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம் காதல்தான் கண்டுபிடித்தது அடுத்து திருநெல்வேலி பொருணை பாலு அவர்கள் விளைநிலங்கள் எல்லாம் வீடுகள் ஆகி போச்சு களை எடுக்கும் உழவர் கூட்டமோ கலைந்தோடி போச்சு ஏறுகளெல்லாம் உழவன் வீட்டில் துருப்பிடிக்கும் காலம் ஆச்சு அடுத்து நன்னிலம் பத்மாவதி கிருஷ்ணசாமி அவர்கள் எழுதிய கவிதை இணை பெரியாத நண்பர்கள் லஞ்சமும் ஊழலும் ஆயிரம் பரிசு பொங்கியது தமிழகம் கோயம்புத்தூர் வி எஸ் ரோமா அவர்கள் எழுதிய கவிதை பெண் என்ற தலைப்பில் வாழ்க்கை எனும் கடலில் வாழ்வு படகை ஓட்டி வாழ்வு சிறப்பு எனும் கரையை தொட வாழ்வை நீந்தும் பெண்ணே வாழ்வதற்கு வழியில்லை என்று நினைக்காதே வாழ்வுண்டு உன்முயற்சியில் வாழ்வு சிறக்க பரப்பாய் பட்டாம்பூச்சியாய்